மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் அப்படி நம்ம பிரித்து படிக்கணும் அதாவது இறந்தார் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் நல்ல நெறிப்படி பெரியோர்கள் சொன்னபடி சாத்திர நெறிப்படி மனம் போன போக்கில் வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வகுத்து கொண்டு வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்து அதற்கான வழிமுறைகளை அறிந்து நன்னெறிப்படி வாழாதவர்களை இங்கே திருவள்ளுவர் இறந்தார் அப்படிங்கிற ஆ முறையாக வாழாதவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாலும் முறைப்படி வாழாத காரணத்தினால் அவர்கள் இறந்தவர்களுக்கு நிகராவார்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் முறையான வாழ்க்கை வாழாதவர்களுடைய சொற்கள் வாய் இன்னாச்சொல் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடுமையான சொற்கள் நோக்கிருப்பவர் அதை நோற்கிருப்பவர்னு சொன்னால் அதை தாங்கிக் கொள்ளுபவர் அறிவினால அறிவு உறுதியினால ஏற்கனவே நம்ம படித்தோமே அதாவது பொறுத்து கொள்றது அதை மறக்கிறது அப்பேற்பட்ட சக்தி உடையவர்கள் நோக்கிப்பவர்னா அந்த துன்பத்தை கடுமையான சொற்களால் தோன்றும் துன்பத்தை அறிவின் உறுதியினால பொறுத்து கொள்ளக்கூடியவர் துறந்தாரின் தூய்மை உடையர் வாழ்க்கையில் இல்லறத்தை நன்றாக நடத்தி மனப்பக்குவத்தை அடைந்து துறவு மேற்கொண்டவர்கள் மிக தூயவர்கள் என்பது சாஸ்திரங்களின் உபதேசம் அந்த துறவியினுடைய உள்ள தூய்மை மன தூய்மை புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் என்று வாய்மை அதிகாரத்திலே சொல்லப்போகிறார் வள்ளுவர் ஆகவே அத்தகைய துறவியினுடைய உள்ள தூய்மையை சிறந்த தூய்மையுடையவர்களாக விளங்குவார்கள் துறந்தவர்களை காட்டிலும் உள்ள தூய்மையை உடையவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிறருடைய கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் நன்றாக தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையான மனத்தை இறை வழிபாடு ஸ்தோத்திரங்கள் செய்வதன் மூலம் மட்டுமல்லாமல் அறிவினால் அது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அனைத்து அரண் மனத்துக்கன் மாசில்ல நாதல்னு பார்க்கிறோம் இல்லையா நல்ல செயல்களை செய்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஆகவே துறவியை காட்டிலும் தூய்மையானவர்கள் அதாவது இதை புகழ்ந்து சொல்றதுக்காக அதை மேற்கோள் காட்டுற இந்த விஷயத்தை புகழ்ந்து சொல்றதுக்காக ஒப்பிட்டு சொல்றார் தூய்மைன்னா என்ன மனசுல மாசில்லாத தன்மை மனசுல வந்து காமம் வெகுளி மயக்கம் இல்லாமை காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு மெய்யுணர்தல்ல பார்த்தோம் அறத்தை கடைபிடிக்காத தீயோரால சொல்லப்படுகின்ற தீய சொற்களை பொறுக்கும் ஆற்றலை உடைய பொறையுடையவர்கள் உலகப்பற்றை துறந்த துறவிகளிலும் தூய பண்புடையவராவர் சாப்பிடாததினாலையும் உலகியல் இன்பங்களையெல்லாம் வேண்டாம் என்று விளக்குவதாலும் துறவிகளுக்கு மன ஆற்றல் இருக்கின்றது ஆனால் இந்த கோபங்கிற உள்பகையை ஜெயிக்கலேன்னு சொன்னால் பிறர் சொல்லக்கூடிய கடுமையான சொற்களை பொறுக்க முடியாது ஆகையினால புறப்பகையாகிய உணவு பெண் முதலிய இன்பங்களை வெறுத்த துறவியாயினும் வெறுத்தன்னா என்ன அதனுடைய தேவைய வேண்டியதில்லை என்று திட்டமிட்டு வேண்டின் உண்டாக துறக்கனு சொல்கிறார் அப்படி துறவியாக இருந்தாலும் உட்பகையாகிய கோபத்தை கடந்த பொறுமையாளனே தூயவன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த குரட்பாவிலே விதுரநீதி உபதேசிக்கிறது கொடிய உரத்த பேச்சாலும் குற்றம் சுமத்தலாலும் அறிவில்லாதவர்கள் அறிஞர்களை துன்புறுத்துவார்கள் அதை பொறுத்துக்கொள்கின்ற அறிவாளி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்று விதுரர் உபதேசித்திருக்கிறார் இந்த கருத்துக்களை நாம் நன்றாக மனதினுள் வாங்கிக் கொள்வோம் திருவள்ளூருடைய திருவருள் என்றென்றும் நமக்கு துணையாக இருக்கட்டும்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 11196 டபுள் ஒன் நைன் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்